வணக்கம் நட்டினையின் பொது அறிவு குவியல் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய பொது அறிவு குயிலை உங்களுக்காக வழங்குபவர் அறிமளம் கேள்விகளுக்கான பதில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பில் கிளின்டன் நிகழ்த்திய உரையை நினைவு கூறுவதற்காக முதல் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்பட்டது உலக தேனி தினம் மே இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக புகைப்பட தினத்தை நினைவு கூறும் வகையில் வேலூர் மாநகராட்சி புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஓட்டுநர் இல்லா டிராக்டர் எந்த நாட்டில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி சிம்பெக்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் விரிவாக்கம் என்ன மூன்றாவது கேள்வி FIFA உலக கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி தலைமை நிர்வாக அதிகாரி யார் நன்றி வணக்கம்